இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினிருந்து சரவெடிக்காய் கவிஞர் அப்துல் ரகுமானின் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இதோ பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான் குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து புத்தகங்களே சமத்தாயிருங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான் அவன் மேலும் சொன்னான் குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள் உங்கள் புத்தகங்கள் கண்களை திறப்பதில்லை கண்களை தூர்த்து விடுகின்றன காகித ஓடங்களை நம்பி இருப்பவர்களே நீங்கள் எப்படி அக்கறை போய் சேர்வீர்கள் இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காகவே புரழுகின்றன நீங்களோ அவற்றை படிப்பதில்லை இதோ உண்மையான உயிர்மை எழுத்துக்கள் உங்கள் முன் நடமாடுகின்றன நீங்களோ அவற்றை கற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொரு பூவும் பாடப்புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதில்லை நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள் நீங்கள் மின்னலின் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் இரகசியத்தை அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கு கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனின் சாரத்தை அறிந்திருப்பீர்கள் எழுத்துக்களால் அல்ல காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன சூரியனை காண விளக்குகள் தேவைப்படுவதில்லை கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே கொடுப்பதற்கு நீ நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல உண்மையில் நீ கொடுக்கவில்லை உன் வழியாக கொடுக்கப்படுகிறது நீ ஒரு கருவியே இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே இயற்கையை பார் அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்கிறான் நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்து கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் ஒரு பூவை போல் சப்தமில்லாமல் கொடு ஒரு விளக்கை போல் பேதம் இல்லாமல் கொடு உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும் தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை கொடு நீ சுத்தமாவாய் கொடு நீ சுகப்படுவாய் கொடு அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும் நன்றி